வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பதினைந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜெகனஸ் கெப்லர் அவர்கள் முன்னர் மார்ச் எட்டாம் தேதி நிராகரிக்கப்பட்ட தனது மூன்றாவது கோல் இயக்க மீண்டும் நிறுவினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு உலகின் முதலாவது இயந்திர துப்பாக்கிக்கான காப்புரிமத்தை லண்டனைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜேம்ஸ் பக்தல் அவர்கள் பெற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ராபர்ட் வால்போல் அவர்கள் பிரிட்டனின் முதலாவது பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு டியகோ மாரின் அகுலேரா ஏஜிர் ஏ டியகோ மாரின் அகுலேரா கிளைடர் ரக விமானம் ஒன்றை 360 மீட்டர்கள் தூரமும் ஆரடி உயரமும் பறக்கவிடும் முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு சட்டத்தை முன்னிறுத்தி இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் சவுகத் அலியும் முகமது அலியும் கைது செய்யப்பட்டு சிந்துவாரா சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாஸ்கோவில் சுரங்க தொடரந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி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 வழிறிக்கப்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஆறு பேர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்டு ஆண்டுகள் போருக்கு பின்னர் சோவியத் ராணுவத்தினர் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேற தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் கிரெசன் என்ற பெண்மணி பிரான்சின் முதல் பெண்தமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சோவியத் ரஷ்யா ஸ்புட்னிக்